தம்முடைய வார்த்தையினால் சகலத்தையும் உண்டாக்கின மகாவல்லமையுள்ள சிருஷ்டியருக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக தேவன் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் அண்ட சராசரங்களையும் இந்த பூமியையும் அதிலுள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களையும் உருவாக்கினார் என்று பரிசுத்த வேதமும் விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது இந்த மகத்துவமான தேவன் மனிதராகியன் நம்மிடத்தில் வேதத்தின் மூலமாகவோ நேரடியாகவோ சொல்லுகிற தம்முடைய வார்த்தைகள் நம்மில் நிறைவேற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தம்முடைய வார்த்தையால் அற்புதம் செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த தேவ மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தேவ செய்தி அளிப்பவர் புதியம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் நம் தேவன் மனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த தேவ செய்தியின் மூலமாக நல்ல வழியை காண்பிக்க போகிறபடியால் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆமே உலகக்கு இயேசுவின் மகிமையை காண்பிக்கும்படியாக கரைத்து கொண்டிருக்கின்றோம் கரைத்து கரைத்து கரைத்து கரைத்து மெழுகுபத்தி கரைந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய் அது இடத்துக்கு போய் சேர்ந்துடும் அதே விடமாக தான் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பிரசனாம் திருமயம் ஒன்றாவதாக ஆண்டவருடைய அளவற்று கருவையினால ஒரு வாரம் முழுவதும் நாம் காக்கப்பட்டு இந்த வார்டு இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த பரிசுத்த நாளிலும் நாம் எடுத்த பாலத்தில் ஏக்கருத்திற்கு பரிசுத்தம் உள்ள ஒரு ஆராதனை எடுக்கும் முடியாத நம்ம எல்லோருக்கும் தேவனைய கிருவைக்காக ஆண்டு வரை நாம் ஸ்தோதரிப்போம் அது இல்லையா நாம் தேவன் சுமத்து வருவதற்கு தகுதியேற்றவர்கள் நாம் தேவனுடைய ஜனங்கள் அல்லாதவர்களாயிருந்தோம் புறஜாதிகளாயிருந்தோம் புறம்பாக்கப்பட்டவர்களாயிருந்தோம் அத்தனாக தேவனம் தேடி வந்து நமக்கு அருளிய மகாபரிய கிருமைக்கார் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக ஹெலே எலுயா ஹெலையலுயா இந்த நாளில் நம்முடைய தேவன் தருகிற சில வேத வாக்கியங்களை நாம் தியானித்து தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கருத்து நமக்கு உதவி செய்வார்கள் ஹலையலுயா ஹெலையலுயா பக்தனாகிய தாவீதராஜா என்ற வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனுடைய மகத்துவங்களை அறிந்த அவர் கருத்துடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று ஹெல எலுயா கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்துடைய சத்தம் பிராக்கிரம செய்யக்கூடியது என்று அவர் சொல்கின்றார் ஹெலியலுயா அவர் தன்னுடைய ஊழியர் தன்னுடைய வாழ்க்கையின் காலத்தில் அவைகளை அறிந்திருந்தார் சாதிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் கர்த்துடைய வல்லமையினால் அவர் சாதித்தவுடையினால தேவனுடைய சத்தத்தை குறித்து அவர் இங்கே என்று சொல்லுகிறதை நாம் கேட்போமாக செங்கீதம் இருபத்தி கர்த்தடைய சத்தம் வல்லமை உள்ளது சத்தம் வல்லமை உள்ளது கர்த்துடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்துடைய சத்தம் மகத்துவம் உள்ளது அல்லையில கர்த்துடைய சத்தம் வல்லமை உள்ளது யாருக்கு அவருடைய சத்தத்தை யார் விசுவாசுகின்றார்களோ நம்புகின்றார்களோ ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கத்தோடைய சத்தம் கற்றுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக கிரிவு நாம் அறிகிறோம் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக ஆண்டவர் தேவன் தம்மண்டை வந்தவர்களுக்கு அவர் சொன்ன காரியம் அதாவது என்னுடைய வார்த்தையை சுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார் அல்லையிலையா என்னுடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் என்னுடைய வார்த்தையை செய்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் அதேமாக இந்த நாளில கத்துட சமூகத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை வளமையாக கிரிய செய்யும் என்று சொல்லுகிறதற்காக தேவனுக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன் அதாவது இந்த வானமும் பூமியும் வார்த்தை சிரஷ்டிக்கப்பட்டது என்று நாம் காணுகின்றோம் காண்கின்ற எல்லாமே வார்த்த வார்த்தமையாக செயல்படுகை நாம் காணுகின்றோம் நடந்த நமக்கு இந்த மகாபிரி ரஷ் இருக்கிறார் அதற்காக செலுத்தமாக நிறுவனத்தில் எழுதும் போது அவர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்து டு ஏழு வரைக்கும் வாசிக்கும் போது வானம் பூமி ாலே சிக்கப்பட்டது என்று அவர் பூர்வகாலத்திலே தேவனுடைய வார்த்தையாலே வானங்களும் தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அப்படி இருந்த உலகம் ஜலப்பு வைக்கப்பட்டிருக்கிறது சத்தம் வல்லமை உள்ளது அந்த சத்தத்தினால் தான் அதாவது இந்த வானம் பூமியும் வல்லமார்த்தால் எல்லாம் அழிக்கப்படுவதற்கு அழிவுக்காக அவைகள் காத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் அருமையான வார்த்தை நமக்கு அவைகளை வேண்டும் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவைகளை நாம் நம்ப வேண்டும் சமய சந்தர்ப்பம் வரும்போது அதாவது ஒன்றுமில்லை என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில முகநாடுகளை பார்க்கும் போது நாம் அறிய முடிகின்றது அல்லவாடினால அளவுதான் முகத்தில் தெரியுமா விசுவை ஒரு மனிதனுடைய அறிய முடியும் என்ன பார்க்கின்றோம் அப்படினா அருமையானவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது அந்த வல்லமையினால அதாவது காணப்படுகிற வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையினால சிக்கப்பட்டது என்று நாம் காண்கின்றோம் அதற்காகத்தான் இருந்தார் அந்த வார்த்தை தான் தேவனான ஒரு மாம்சமாகி நமக்கு தேவனாக இந்த பூமியில் வந்தார் என்று நாம் காணுகின்றோம் அந்த வார்த்தை அதாவது அந்த சொத்தத்தை ாரோ எச்சரிப்பின் சத்தமோ அன்பின் சத்தமோ ஆலோசனை வல்லமை கிரிய செய்யும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடி மகிழ்ச்சி குறித்து நாம் பார்க்கும்போது அதாவது தேவன் அருளிய தேவன் அருளியை சொல்லி முடியாது நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும் வேற ஒன்று நாம் சொல்ல இயலாதவர்களாக இருக்கின்றோம் ஆதியிலே தேவன் ஆகிய கருத்து அதாவது இந்த பூமியை அதாவது ஒரு தன்னுடைய உருவாக்கி படைத்தார் என்று நாம் காணுகிறோம் அந்த வார்த்தையை அதாவது வார்த்தைக்கு யார் நடங்குகின்றார்களோ அவர்களை அவர் நோக்கி que par par par, par. வார்த்த சொ எதால் செயல்படாது கவனமாக நன்மை அருள் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால விவசாய அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் யார் நடந்து ார அவர்களை அவர் நோக்கி பார்க்கின்றார் என்று நம்புங்கள் நடங்குங்கள் என்று சொல்லுகிறார் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் ார்களோ அீனாய் மலையில கர்த்தர் பேசினா. பேசும்பு மலையின் அடிவாரத்தில் இருக்கின்ற ஜனங்கள் எல்லாம் நடக்கிறார்கள் இருதையும் கரைந்து போகக்கூடிய அவ்வளவு பெரிய வல்ல வார்த்தைக்கு யார் நடங்கோ வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இன்றும் கர்த்த நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் என்று என் திருவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் தேவனுடைய பரிசுத்திராமத்திற்கு மயிமை உண்டாவதாக கர்த்தராகி தேவனது கடைசி காலத்துல அவருடைய சத்தத்தை துணிக்கை செய்ய இரண்டாம் அதிகாரம் பதினோரா போது அந்த சேனைக்கு முன்பாக எந்த சேனைக்கு சத்தத்துக்கு வார்த்தார வெளிப்பட போகிறது எழுதிக்கு முன்பாக சத்தமிடுவார் அவருடைய வல்லம உள்ளது முன்பவர் தோட்டத்தைும்ாரத்தில் பிள்ளைகள் சத்தத்திற்கு ஏற்றுக் கொள்கிறேன் முன்பாக எண்ணப்படுகின்ற இழிவுபடுத்தப்படுகிறது காணுகிறோம் ஒரு நாள் அது வெளிப்படும் அதற்காக உங்களை என்னையும் கத்தர் அழைத்திருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தோடு சத்தம் வல்லமை உள்ளது என்ற அறிவுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் கருத்துடைய சத்தம் சாதாரணமானதுல்ல அதற்கு யார் சொவி கொடுக்கின்றார்களோ யார் அந்த வார்த்தைக்கு நடத்துகின்றார்களோ அவர்களுக்கு கருத்து அதாவது எல்லா காரியங்களையும் நன்மையாக செய்வார் செய்யப் போகின்றார் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன் இல்லையா ஆண்டவராகியது நம்முடைய வாழ்க்கையிலே அதை மூலமாகவோ சத்தத்தின் மூலமாக சொப்பரத்தின் மூலமாக வார்த்த மனிதர்கள் மூலமாக நமக்கு சொல்கிற வார்த்தை கொடுக்கணும் அடைத்து வைத்திருந்தால் சத்தம் என்கிறது அவருடைய வாழ்க்கையில் சத்தம் வல்லமை உள்ளது அந்த சத்தத்திற்கு யார் சபை கொடுக்கின்றார்களோ அவருடைய குடிகொள்ளுகின்றார் அவருடைய இறுதி நிலை வந்து வாசல் சத்தத்துக்கு ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோடு போஜன பண்ணுவேன் அவனும் என்னோடு பண்ணுவான் என்று வெளிப்படுத்துகிற மூன்றாவது இருபதாவது வாக்கியத்தில் இரண்டாவதாக நான் பார்க்கின்றான் இதோ வாசப்படி தட்டுகிறேன் மய்மை உண்டாவதாக கத்துடைய வார்த்தை யார் நடக்குகின்றார்களோ தேவனுடைய உணர்த்துதல் யாருக்கு வருகின்றதோ அவர்கள் அதற்கு செமிகொடுத்து கதவை திறக்கும் போது ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே அந்த இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் அந்த மனிதனோடு தங்குகின்றார் அவனோடு அவர் ஆளுகை செய்கின்றார் அவனுக்குள்ளே அவர் வருவார் என்று இங்கே திருவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சொத்துக்கு மிமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகளை நமக்கு கொடுக்கப்படுகிற தரிசனங்கள் தேவ காண்பிக்கிற வெளிப்படுத்தல்கள் எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ பேர் நமக்கும் அவைகளை போதித்து ஆண்டவர் உணர்த்துகிறார் நாம் சவி கொடுக்க வேண்டும் நாம் அதாவது தேவடைய சமூகத்தில் அந்த சத்தத்திற்கு நாம் பயந்து நம்முடைய கொடுக்கும் போது நமக்குள்ளே வந்து அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்கிறதற்காக ஆண்டவரைக்கு மயிமை உண்டாவதாக பதினாலாம் அதிகாரத்திலேயும் அவை நாம் பார்க்கிறோம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறார் பிரதீத்திரமாக ஒருவன் எண்ணில் அன்பாக இருந்த வசனத்தை வார்த்தையை வாழ்க்கையில் விளங்கும் ஒரு மனிதனோடு தேவன் வந்து தங்கிவிட்டால் அதைவிட வேற என்ன காரியம் வேண்டும் அதை என்ன மகத்துவம் இருக்கின்றது அறிவித்துக் கொள்கின்றேன் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இன்று அதாவது பெரிய பெரிய மனிதர்களாக தேவனோடு அதாவது வாழ்கின்றதை நாம் காணுகின்றோம் அந்த கிருமை நமக்கு கிடைப்பதற்கு நாம் எல்லாவற்றிலும் கத்திட சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் இருதயத்தை கடினப்படுத்த கூடாது என்று இறைவாக்கு சொல்கிறபடிய ஆண்டவரை நான் சோதுகிறேன் அப்படிப்பட்டவர்களை கருத்து அதாவது எதிர்நோக்கி அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆயுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் திருச்சபையை உருவாக்கி இருக்கிறபடியால ஆண்டவரை நான் சோதுரைகிறேன் எட்டாம் அதிகாரம் ஆறு வசனங்களை வாசிக்கும் போது ஒரு நூற்றுக்கு அதிபதியாகிய ஒரு மனிதன் தன்னுடைய வேலைக்காரன் ரொம்ப சீரியஸ் ஆகி கிடக்கிறான் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டான் கேள்விப்பட்ட அவர் இயேசு வந்து அதாவது ஆள் அனுப்பி அவன் இப்படி கேட்கின்றான் அதாவது என்னுடைய வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் அவன் பிழைப்பான் என்று சொன்னதாக நான் பார்க்கிறோம் அப்படியே இயேசு அவனை நேசித்து அவனிடத்தில் சொன்னார் அவனுடைய வேலைக்காரன் இப்பொழுதே சுசமாயிடுவான் வார்த்தசித்தபடினால் என்னை பின்பற்றுகிறார்கள்ருடைய ஜனங்கள் எண்ணப்படுகளுக்கு பற்றிய வல்லமை எவ்வளவு பெரிதென்பதை கண்டுகொண்டாயே அதாவது நான் வந்து வேலைக்காரனுக்கு சோகமாக்க வேண்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலே அந்த வார்த்தை வல்லமை உள்ளது என்னை நீ அறிந்திருந்தபடியா என்று மெச்சு கொண்டார் என்று நாம் காணுகிறோம் எடுக்கிறான் பாருங்கள் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து நான் வருகிறேன் என்று சொன்னார் நூற்று கதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே வீரன் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்து நல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தம் ஆவான் நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு சேவகரும் செய்கிறான் என்றான் ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்செல்கிறவர்களை நோக்கி இஸ்ரோவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோகராஜ்யத்தில் ஆப்ரகாம் ஈசா கியாக பங்கேற்பார்கள் என்றார் என்னுடைய வல்லமை உண்டு வர வேண்டாம் நான் தகுதி உள்ளவன் அல்ல என்னுடைய வீட்டுக்குழு பிரவேசிக்க நான் தகுதி அல்ல வார்த்த வல்லது வல்லமை உள்ளது என்னுடைய நம்பிசத்தபடியால் அந்த விசுவாசத்தின்படியே வேலைக்காரன் இப்பொழுதே சோமாயிருப்பான் வல்லமையுடைய இப்பொழுது அவனை குணமாக்குகிறது என்று சொன்னார் என்று நாம் காணுகின்ற கத்துடை பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை நாம் சுவாசிப்போம் எல்லாவற்றிலும் வார்த்தையை நாம் நம்புவோம் வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் சுவாசிப்போம் நம்முடைய ஆயிரக்கணக்கான வார்த்தைகளும் வாக்கு நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது அதை நாம் நம்பி அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் அது வல்லமையாக கிரியேட் அந்த வல்லமை வெளிப்படும் என்று நாம் காணுகிறோம் அதாவது இங்கே ஒரு மனிதனை பார்த்து சொல்லு என்று சொல்லப்படுகிறார் பாருங்க அவருடைய கற்ப சத்து போனது எப்படி இருந்த போதிலும் வல்லமையுள்ளது என்று விசுவாசித்தார் நிறைவேறினது வாடமாக நாம் காணுகின்றோம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாமங்களையும் என் பிரமாங்களையும் கைகொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் து ஆண்ட இல்லாமற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கர்ஷனை பிள்ளைகள் ஆண்டவராகிய தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது மகத்துவம் உள்ளது என்று நாம் காணுகிறோம் மகத்துவமான காரியங்களை செய்யக்கூடிய வார்த்தை அவருடைய புறப்பட்டால் இறையாதே அமைதலாயிருந்தால் அப்படியா அப்பாமை போய் என்று சொன்னால் அப்படியே ஆகும் நாம் காணுகின்றோம் அலே தேவனுக்கு மயிமை உண்டாவதாக கற்றுடைய வார்த்தை வல்லமை உள்ளது அந்த அந்த வார்த்தையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராகிய தேவன் அவர் அதாவது அங்கே பிதாவனிடத்தில் வார்த்தையாகத்தான் இருந்தார் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவராகி மாம்சமாகி கிருமினாலும் சத்தியத்தினாலும் சத்தியத்தினாலும் நமக்கு வெளிப்பட்டு ரட்சகரானார் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கருத்துடைய பிள்ளைகளே கர்த்தனை வார்த்தையை நாம் நம்ப வேண்டும் கத்துடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவடைய திருவாக்கு சொல்கிற அப்படின்னாலே ஆண்டவரை தேவனுக்கு மயிமை அலையலு அலையலு தேவனுக்கு மய்மை உண்டாவதாக விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிதப்படுவான் என்று வேதம் எதி பாவ மன்ன பெற்று எழுது வல்லமையா கிரிசு அந்த நம்மளே வல்லமையா கிரிசு நம்ம ரஷித்திருக்கிறது அந்த வார்த்தை தான் நம்ம ரட்சித்திருக்கிறது அந்த வார்த்தை தான் நமக்குள்ளே வாசமாக இருக்கின்றது அதற்காக கத்தரை சோதரிப்பு தேவனுக்கு மைமை உண்டாவத கடைய வார்த்தை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால நான் சோத்திருக்கிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக பாஸ்டருடைய மூத்த பையனுக்கு ஒரு ஜன்னி மாரியடைய வந்து கொண்டே இருக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இருக்குமா கேள்விப்பட்டேன் அப்போ அதற்கு தேவமணினார்கள் அன்றவரே நாங்கள் என்ன சொல்வது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் சின்ன வயதில் அவன் நல்லா புஷ்டியாகட்டும் வளரட்டும்னு சொல்லி பச்சை முட்டையை தயாரி கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க இதனால் அவருடைய சிறுகுடல் ஒரு பகுதி அழுகி போயிட்டு அதனால தான் இந்த பெற்று வெட்டு வருகிறது இதற்கு ஒரு மாற்று கொடுக்கணும் ஏனென்றால் சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை சார் எடுத்து அந்த சாரில் ஒரு ஸ்பூன் டெய்லி உள்ளே கொடுக்கணும் சரியாயிடும்னு கற்று சொல்லிருக்கிறார் அதே உணமாக அந்த பகுதியை காட்டியும் இருக்கிறார் இந்த பகுதியின் இடத்துல இவ்வளோ இடங்கள் டேமேஜ் ஆகிருக்குது அப்படியே அந்த சாறை கொடுத்து கொண்டே வரும்போது திருப்பி கெட்டிருக்கிறார்கள் ஆண்டவரை கொடுத்து கொண்டே இருக்கிறோமே எவ்வளோ நாள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது படைப்படியாக அதே குடலை காண்பித்திருக்கிறார் காண்பித்து அது ஆறி ஆறி ஆறி ஆறி ஒரு ஈக்களவுக்கு வந்து விட்டது ஏன்னோ ரெண்டு மூன்று தினங்கள் கொடுத்து போதும் என்று சொன்னார் அப்படியே செய்தார்கள் அந்த பிள்ளைகளை விட்டு நீங்கி Wait. Hallelujah Hello. Hallelujah ஆண்டவராகி தேவருடைய வார்த்தையை வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தையின்படி செய்ய அந்த சேனை வல்லமை உள்ள கூட்டமாக இருக்கும் என்று கடைசி காலத்தில் எழும்ப அந்த சேனையை குறித்து வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது ஹலேயா அந்த சேனைக்கு முன்பாக அவர் சத்தமிடுவார் மகாபெரிய சத்தத்தை விடுவார் தேசம் அதிரும் என்று நாம் காணுகின்றோம் அப்படியே அருமையான கர்த்தரி பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய வார்த்தை செய்ய வல்லமை உள்ளவர்களாக இருப்போம் ஹலையலுயா என்பது நாம் ஜபம் பண்ணுகிறோம் அதாவது சரியானபடி அறிந்து கொள்ள நம்ப முடியாமல் செய்ய முடியாமல் இருக்கிறபடி என மருந்து என்கிற முறையில் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் வீட்டில் வெங்காயம் காயம் வெள்ளப்பூடு இவை போடுகின்றார்கள் அதே நேரத்தில் குடிக்காது மருந்து என்றும் எழுந்தோக அதாவது நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்று அறிந்து அதை செய்வதுதான் செயல்படுகிறது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் சத்தம் வளம்க்கு வாக்குகளினார் அப்படியே நம்பினார் அதாவது நிறைவேறக்கூடிய வேலை வரும்போது கூடாரத்துக்கு சென்றிருந்தார் இயேசுகர் ரெண்டு தூதர்கள் சென்றிருந்தார்கள் அங்கே போய் இந்த வாக்கு திட்டத்தை நினைகூர்ந்து இன்னொரு உறுப்பிட்ட காலத்தில் நான் வருவேன் அப்படி சாரால் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பார் என்ற போது என்ன பண்ணினார்கள் அருமையானவர்களே பட்டுப்போன ஒரு மாறம் அவருடைய சரீர சத்து போயிற்று கற்பம் சத்து போயிற்று இது என் மேல் பிழைக்குமா இதுல என் மேல் சந்ததி உருவாகுமா என்று எண்ணவில்லை ஆனால் அவர்களுக்கு அது வயதான காலத்தில் ஒரு நகைப்பை உண்டாக்கிறது திரும்ப பயந்தார்கள் இல்லை என்று சொன்னார்கள் அருமையானவர்களே கத்துடைய சத்தம் அலமை உள்ளது அந்த சத்தத்தை நாம் கேட்கிறது மாத்திரம் இல்ல அதை அப்படியே நம்ப வேண்டும் நீ போதும் விசுவாசத்தின்படி ஆக கிடையாது வார்த்தையை நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு ஆகும் என்று சொத்துறும் என்று சொல்லி பாதிகொடியிலே சோமாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம் அருமையான கத்துட பிள்ளைகளே நாளில தேவ சோபத்தில் வந்திருக்கிற பார்த்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்துடைய சத்தம் வல்லமை உள்ளது ஹலே அந்த வார்த்தையை நம்ம அப்படியே நம்புவோம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று நாம் எண்ணுவதற்கு அல்ல கர்த்தன வார்த்தையை நாம் நம்புவாள் அது அப்படியே ஆகும் என்று இறைவாக்கு சொல்லுகிற முடியல ஆண்டு நான் சோதனைகிறேன் அலேலையா அலுவயா அலையலையா அலே தேவனுக்கு மய்மை உண்டாவதாக எழுபத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எங்களுக்கு ஆகாரமும் இல்லை உடுக்கிற துணியை விட வேறு துணியும் இல்லை இப்படி கொடுக்கிற இருக்கிற ஆராதிக்கரிடம் மாதம் பத்து ரூபா வடகு அதை ரெண்டு தொடவையாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் கருத்து சொன்னார் உங்களுடைய மரிசஸுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார் அது மரிசஸில் ஒருவர் இருக்கிறாருடைய தாப்புனார் நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறார் இவ்வளோ தெரியும் மரிசல் இருக்கிற பற்றி நமக்கு தெரியாது கருத்தர் அதை பற்றி வெளிப்படுத்துகிறார் உங்களை அங்கே அனுப்புவேன் என்று அருமையான கற்றுப்பிள்ளைகளே நாம் அந்த ஊழியங்களை செய்ய தகுதியேற்றவர்கள் நம்ம அதாவது தமிழை தவிர ஆங்கிலம் ஒன்று நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மரிசு உங்களை அனுப்புவேன் என்றார் ஆனால் எங்களுக்கு தெரியும் கற்றுடைய வார்த்தை வளமை உள்ளது என்று இல்லையிலையா கத்தடைய சொத்தம் வளமையுள்ளது இல்லையிலையா நாம் வலமையற்றவர்களும் பிளையினர்களும் இயலாதவர்களும் இருக்கலாம் கர்த்தரால் கூடும் என்று நம்பினோம் இல்லையிலையா கேட்டும் சொல்லிவிட்டார் சனிக்கிழமை காலை ஜபத்தில் சொல்லியிருக்கிறார் திங்கட்கிழமை காலை இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று கையில நயா பைசா கிடையாது மொரிசியஸ் உடக்க இருக்குதா தெற்க இருக்குதா எங்கே இருக்குது தெரியாது எங்கே போத வேண்டும் என்று தெரியாது கத்தோடைய சத்தம் ஒன்று நான் அறிந்திருக்கிறோம் இல்லையிலா அந்த சத்தம் வலிமை உள்ளது அதை நிறைவேற்றும் என்று நாம் நம்பியிருந்தோம் இல்லையிலா தேவனுக்கு மயம உண்டாவதாக காலையில நாங்கள் வழக்கம் போல குளிப்பதற்காக சொன்ன ஒரு கிணத்தில் இறங்கி குளிச்சுட்டு வரும்போது தீப்பத்தை பதிலிக்க சில அங்கே இருக்கிற இதெல்லாம் பிறக்கிட்டு வர்றோம் இப்போ எங்களை போச்சலுக்கிறது எங்கே மரிசுசுகுவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமை அறை கத்திர பிள்ளைங்களை வந்து பாஸ்ட்ரோடு ரொம்பல ஒரு நார் கட்டில் இருந்து ஜெவம் பண்ணுறாங்க முழங்கால் போட்டு நான் அடுத்து ரொம்ப எனக்கு ஒரு ஏவுதல் வந்தது வெளியே போயிருந்தது ஒரு ஆண்டாளங்க பெருக்க போடணும் அப்படின்னு வாரியில் எடுத்துட்டு கதவை திறக்கிறது ஒரு காக்கா ரெடியாக காத்திருந்திருக்குது இதை சடசோழான்னு அடிச்சுட்டு உள்ளே வந்தது பாஸ்ட்ர ஜெர்மனி கொண்டு இருக்கிற ஒரு பெரிய சூடான ஒரு உளுந்த வடையை கொண்டு வச்சுட்டு வந்த வழியே ஓடிச்சு எடுத்தப்போ தான் சூடாக போட்டிருக்குது எங்கேருந்து கொண்டு வந்துட்டு தெரியாது அருமையானவர்களே வடையை பற்றி முக்கியப்படுத்தவில்லை எளியாவின் தேவன் இன்னைக்கு நான் இருக்கிறேன் ஹலேயா ஹலேயா எலியாவின் தேவன் இன்றைக்கும் நான் இருக்கின்றேன் நான் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொன்னார் வார்த்தையை நம்பி ஞாயிற்றுக்கிழமை ஆறாயிரம் கொஞ்சம் வேறு வருவாங்க புதுசாக கொஞ்சம் பையங்களும் வருவாங்க அவங்களுக்கு அவங்களை ஆறாயிரம் முடிந்தவர் அவங்கள்ட வழியன் போயிட்டு நாங்கள் நாளை காலிலங்கேருந்து எங்கே போகிறோம் ஒரிசிசுக்கு எங்கே போனோன்னு தெரியாது ஒரிசிசுக்கு போகிறோம் என்று சொன்னோம் அப்போ அவங்களுக்கு எப்போ வருவீங்க வி எப்போ போய் சேரும் தெரியாது ஒன்றும் தெரியாது கையிலேருந்து பத்து ரூபா மட்டும் லேலையா லேலையா அந்த ரூபாயோடு சங்கரங்கோவில் போய் சார்ந்தோம் நம்முடைய எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வரமே தான் புதுசுவாசியம் தானே அப்போ அங்கே சென்றோம் அவர்களும் ஒன்றும் செய்யலாது ஒருவர் ஒரு பார்சல் காணிக்க கொடுத்தார் புதுக்கு பார்த்தோம் அது சில்லற இருந்தது சரின்னு வைத்துக்கிட்டேன் அவங்க அங்கே நீங்களே டிக்கெட் எடுத்து பள்ளப்பட்டிக்கு அனுப்பிட்டாங்க இப்போ வள்ளியூர்லேருந்து பள்ளப்பட்டி வரைக்கும் போயிருக்கிறோம் எங்களை அனுப்பிடுற போது மொரிசஸு தேவனுக்கு மய்மை உண்டாததாக அங்கேயே போய் இந்த பார்சல் உடைத்து பார்த்தால் கையில் இந்த பாச்சியங்களை தேர்தல் அப்போது நாம் அதை ஒன்றும் செய்யக்கூடாது அவருடைய தியாகம் அவருக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது திரும்பி ரிட்டன் அனுப்பிட்டோம் ஆ இப்போது நாங்கள் அங்கே இருக்கும்போது நம்முடைய ஊழியத்தில் ஒரு பெரிய பணக்காரன் வீட்டு பையன் பைத்தியத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவார் சார்ச் மைக்கல் என்று அவர் பழைய பேர் முத்துகிருஷ்ணன் அவர் பழைய புது பேர் அவர் சார்ச் மிக்கல் என்று ரோமங்கத்திற்காரங்க பேர் விட்டிருக்காங்க அப்படி அவர் நம்முடைய சபையை வந்து அவர் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளை மூன்று பேருக்கும் பைத்தியம் மூன்று பேரும் ஜோமணி சோமாகி அவர் கர்த்துடைய பிள்ளையாக பெருசத்தாய் பெற்று கர்த்தக்குள்ளே இருந்தார் அவரோட கர்த்தர் பேசியிருக்கிறார் என்று ஊழியக்காரர்களை உடனே போய்ப்பார் கொஞ்சம் பணமும் எடுத்துக்கொண்டு போய்ப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அவர் எடுத்துக்கொண்டு எங்கே வந்துட்டார் பள்ளப்பிடி வந்துட்டார் வந்து பயந்து பயந்து வழி நிற்கிறார் சத்தம் போடுவாங்களோ கேட்காமல் வந்துவிட்டோமே என்று சொல்லி நிற்கிறார் உள்ளே வந்தார் வந்து விஷயத்தை சொன்னார் அப்படியே நாங்கள் எங்களை அழைத்து சென்னைக்கு சென்றார் அங்கே போய் டீநகரில் இன்டர்நேஷ்னல் லாட்ஜ் எங்களை அவர்தான் தங்க வைத்தார் பாஸ்போர்ட்டுக்கு வேண்டிய செயல் ஏற்பாடு அவரே செய்தார் அங்கேருந்து பாம்பே போவதற்கு எல்லாம் ஏற்பாடு அவரே செய்தார் சில பாம்பே வரைக்கும் அனுப்பினார் அல்ல இல்லையா உள்ளது அல்ல இல்லையா கத்தோடைய வார்த்தையை நம்பிய பாம்பே வரைக்கும் வந்திருக்கின்றோம் அங்கேயும் சுவாசம் ஒழியும் இந்த நிலையில் அங்கே ஜபம் பண்ணினோம் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் காத்திருந்தோம் இல்லையிலையா இல்லையிலயா கத்துடன் சத்தம் எல்லதுதான் அது நிறைவேறுவதற்கு நாமும் காத்திருக்கணும் எப்படி காத்திருந்தேன் பொறுமையோடு காத்திருந்த என்னிடமாக சாய்ந்து கோப்படுதலை கேட்டார் சென்று நாங்கள் அங்கேயே முடிந்த ஊழித்து செய்து கொண்டிருந்தோம் கருத்தர் குறிக்கப்படும் பிப்ரவரி மாசம் இரண்டாம் தேதி இந்த கிளம்பினோம் திருப்பி நவம்பர் மாசம் பதினோராம் தேதி நாங்கள் வள்ளியூர் வந்து சேர்ந்தோம் அந்த ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு ஹலே இலையா இந்த பெரிய காரியங்களை செய்தார் அதை முடித்து வீட்டுக்கு வந்த பிறகு வந்தபோதுதான் மறித்து போய் பல மணி நேரங்களுக்கு பிறகு ஜே என்று சொல்ல ஒரு சோதனை உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று நாம் காணுகின்றோம் ஹலேலோயா ஆன் அப்படின்னா எல்லாருமே யாரே கத்துடைய பிள்ளைகளே கத்தோட உள்ளது ஹலேயா வாக்குறியா இருக்கும் எண்ண முடியாத மனதை போல வாரத்திர போல எண்ண முடியாததாக இருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு சேராக நான் ஒரு மாற்றுவேன் என்று சொன்னார்கள் அருமையான கற்ற பிள்ளைகளை குடி வந்திருக்கிற நாம் விலகினர்களாக இருக்கலாம் இயலாதவர்களாக இருக்கலாம் ஒன்றுமரியாதவர்களாக இருக்கலாம் நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தோடைய சத்தத்தை நான் அப்படியே நம்ப வேண்டும் அல்ல இல்லையா அந்த கத்தோடைய சத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வார்த்தைக்காக நாம் நடங்க வேண்டும் ஆண்டு நம்மிலே அவைகளை நிச்சயமாக தாம் சொன்னதை நிறைவேற்றி முடிக்க வலமுள்ளவராக இருக்கின்றார் ஆஹ் தேவனுக்கு மயம் உண்டா கருத்துடைய சத்தம் வளமுள்ள பல இடங்களிலே அவர் கிரிய செய்திருக்கிறார் என்றாசம் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கிற முடிகிறார் ஆண்டவர் நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மயமாவதாக மூன்றாவதாக இரண்டு ராஜாக்கள் என்று ஐந்தாம் அதிகாரம் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது அப்போது பக்தனாகிய பக்தனாகிய எலிசா சரியாக அறிந்திருந்தார் அந்த வார்த்தை, அவர் அனுப்பினார் இந்த வார்த்தையின்படி அவனின் அகமானை அப்பொழுது அவரிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தர ஸ்நானம் அப்பொழுது ஒரு மாம்சம் மாறி நீத்தமாவா என்று சொல்ல சொன்னான் நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவர் வெளியே வந்து நின்று தன் தேவநாயக்களுடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று எனக்கு நினைத்திருந்தேன் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாக இஸ்ரேஜ் Where <laughs> did தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்கூவின் நதிகளாகிய ஆப்னாவும் பற்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான் அவன் ஊழியர்கார சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகவனே அந்த திருக்குத்தரசு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் அல்லவா ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உண்மோடு சொல்லும் அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான் அப்பொழுது அவர் இறங்கி தேவனுடைய மனசன் வார்த்தையின்படியே யோர்தான் ஏழு தரம் முழுகின போது புறப்பட்ட தேவனுடைய அதன்படி செய்யும் போதே அது கிரிய செய்கிறது மாம்சத்தை போல மாறி அவர் சுத்தமான அப்போது அவன் தன் எல்லாம் தேவனுடைய மனசுக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரோவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்து அருமையான கத்துடைய பிள்ளைகளே கடைசி காலத்தில் ஆண்டவராகிய தேவன் அதாவது தேவன் என்று அறியணும் அதற்காக நாம் காத்திருக்கிறோம் காத்துக்கொண்டிருக்கிறோம் தேவ சோபத்தில் அதற்காக இந்த நாடு ஆண்டவரே இப்படி நடக்கிற இந்த ஊழியம் அல்ல இந்த கிரி அல்ல இது போதாது உண்மை உலகத்துக்கு பிரத்யட்சு காண்பிக்க வேண்டும் என்பது அதற்குரிய வல்லமை தான் என்று நாம் காத்திருக்கின்றோம் காத்திருக்கிறவர்கள் என்னவார்கள் புது பலகடைந்து வெளிப்படணும் உலகிற்கு வெளிப்படணும் உலகிற்கு காணணும் கற்றுடைய வார்த்தை செய்தால் இப்படி ஆகணும் என்று உலகத்துக்கு அவைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் காத்திருக்கின்றோம் அகமான் தண்ணீரை நினைத்தார் அவர்கள் வந்து அது நான் பெரிய பணக்காரன் பெரியார் அறுபடியால் அவர் வந்து நம்மளுடைய உச்சிலிருந்து பாத வரைக்க தடவி நம்மளிருக்கிற நோயை எடுத்து என்று அவர் விசுவாசத்தோடு வந்தார் அதனால் இங்கிருந்து வார்த்தை மட்டும்தான் வழிபட்டது வார்த்தை அவனுக்கு நிறாக சென்றது நீ அந்த யோர்தானதில போய் ஏழு தோட மங்கிட்டு போகிடு உனக்கு சோமாகிவிடும் அவருக்கு சேமாயிடுச்சு அவனுக்கு ரொம்ப அது கஷ்டமாயிட்டு நான் இவ்வளவு பெரிய மனிதன் எவ்வளவு பெரிய படைகளுக்கு தலைவர் எவ்வளவு பெரியார் அதாவது என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டாரே என்று வேலைக்காரருடைய வற்புறுத்தலுக்காக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தான் மனிதனுடைய வார்த்தையின்படி மூன்று நாலு தடவை அஞ்சு தடவை ஆறு தடவை மங்கியது ஏழாது இடம் இங்கே வெளியே வரும்போது என்னுடைய சரீரம் குழந்தையினுடைய சரீரத்தை போல மாறிற்று அலையலையா அலையலையா அலையலையா தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையின்படி செய்தபடினால என்னுடைய குர்ஷ ரோகம் நான் கொண்டு வந்து வகுமதியை நீர் பெற்றுக்கொள்ளையா வகுமதியை நீரே வைத்துக் உமக்கு நீர் கர்த்தனுடைய வார்த்தைக்கு கேள்வி கர்த்தர் உமக்கு சோகம் கொடுத்தார் கத்துடைய வார்த்தை வலமை உள்ளது கற்றுடைய சத்தம் வலமை உள்ளது கீழ்படியும் இயேசுவின் மகிமையை காண்பிக்கும் கரைத்து கொண்டிருக்கின்றோம் கரைத்து கரைத்து கரைத்து கரைத்து மிளகுபத்தி கரைந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய் அது புகழ் இடத்துக்கு போய் சேர்ந்தோம் அதே நம்முடைய வாழ்க்கை அதற்காகத்தான் வாழ்க்கையை வைத்திருக்கிறோம் ஆனால் அப்படி நான் அருமையாளர்களை கர்த்தர் என்ன உணர்த்துகிறாரோ என்ன சொல்லுகிறாரோ அது வல்லமை உள்ளது அதை நாம் நிறைவேற்றும் போது அப்படி ஆகும் அப்படியே அது ஆகும் அலையிலா அலே இல்லையா இல்லையா மதுரை ஜில்லாவில் ஒரு பெரிய பாசு இருந்தார் அவர் ஒரு சாதாரணமாக ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்த வேற அவர் ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு வேலைக்காக கடையினுடைய வேலைக்கு சேல்ஸ்மேனாக வந்திருந்தார் அப்போது அவர்கள் அவருக்கு இயேசு விசு பற்றி சொல்லி கிறிஸ்து பிள்ளையாக மாற்றினார்கள் அவருக்கு சரீரத்தில் ஒரு குஸ்தரோக வியாதி இருந்தது அதை குணமாக்காமல் எங்குளத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்போ நான் அவருக்காக ஜபம் பண்ணினோம் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் நன்றாக கவனிங்க விசுவாசம் இல்லாமலாம் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சில நான் இப்போ கற்றுட சத்தத்தை சொல்லி கொண்டு வருகின்றேன் கர்த்தருடைய வார்த்தையை எதுவோ அதை யார் கை அதுதான் கர்த்தர் உகந்தது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார் வேதத்தில் அதுக்கு அதிகமான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்கின்றேன் மயுமே சைக்கிய ராஜாவினுடைய முதுகில என்ன இருந்தது ராஜபுளவே இருந்தது இந்த ராஜபுளவையே சோமா குதிரிக்கு தீர்கதர்சன் என்ன செய்தார் பெரிய பெரிய திருக்கரிசை அவருக்கு தேவன் சொன்னார் அத்தி பழத்தை அடைய கொண்டு வந்து அந்த போடணும் பத்து போடணும் சோமாயிடும் கர்த்துடைய வார்த்தை அதையிலுயா அதை கொண்டு போட அது சோகமாகிட்டு சுகமாகிய அவர் ஆலயத்துக்கு சென்றார் அருமையான கர்த்துடைய பிள்ளைகள் அந்த நாடில் நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்ச்ச நமக்கு தருவார் அவருக்கு அவர் பழந்த அந்த ஊழியக்காரர் அவர் ஊழியக்காரர் இப்போ அப்புறம் பெரிய பாஸ்டானார் கர்ச்சனை சொல்லியிருந்தார் அவனுக்கு நீங்கள் ஜெவம் என்னுடைய சுத்தத்தின்படி நீங்கள் அவனுக்கு செய்யணும் நான் அவனை சோகப்படுத்தி மதுரை ஒரு பெரிய ஊழியக்காரனாக அநேக பிராந்திய உருவாவதற்கு தலைவனாக அவனை மாற்றுவேன் எங்களுக்கு சொல்லியிருந்தார் அப்படி அவரை பராமரித்தோம் இன்னும் மலையடி வாரத்தில் ஒரு பச்சிலை கிடைக்கிறது அதை கொண்டு வந்து அதை இந்த பிரகாரம் செய்து அவனுக்கு போட வேண்டும் அப்படியே நாங்கள் போட்டோம் அவர் கூடவே நாங்கள் படுத்திருப்போம் அவர் கூட தான் நாங்கள் குளிப்போம் ஒரே கிடத்துல தான் குளிப்போம் எல்லாரும் எல்லாமே அவருக்கு சேண்டி பரிமையெல்லாம் அவர் மதுரை ஜில்லாவில் பள்ளப்பட்டிங்கிற இடத்துல ஒரு பெரிய பாஸ்டாக அங்கிருந்து பற்பல இடங்களில் பிராஞ்சிகள் உருவாவதற்கு ஒரு தலைவனாக மாறினார் கர்த்தனுடைய சத்தத்துக்கு வல்லமை உண்டு வல்லமை அந்த வார்த்தை யார் விஸ்வாசிக்கிறார்களோ அந்த வார்த்தை யார் விஸ்வாச நம்பி ஏற்றுக்கொள்கின்றார்களோ அதன்படி நடக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் அந்த சத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கும் அலையிலா அவருடைய வாழ்க்கையில் வல்லமை உள்ளதாக இருக்காது சொல்லிடுறாரு அல்லவா அதாவது நீ விசுவாசத்தால் தான் மகிமையை காண்பாய் என்று சொல்லிவிட்டார் உன்னுடைய விசுவாசத்தின் ஆக கிடவு என்று சொன்னார் அதாவது அதைத்தான் சொன்னார் அந்த அளவுக்கு வார்த்தை நான் சொல்கிற வார்த்தை வளமை சரீரத்தில் கிரியேட் செய்யும் என்று சொல்லி இருந்தார் அந்த பிரகாரமாக தேவராயி கருத்தறிந்த நாள் கிளையும் அதாவது இந்த வார்த்தை இன்று காலையில ஆறாதனைக்கு புறப்படுவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால இந்த நான் உங்களுக்காக பெற்றுக் கொண்டேன் மகிமை உண்டாவதாக கருத்துடைய சத்தம் செய்ய வல்லமை உள்ளது தான் உண்டாக்கிட்டு என்று நாம் காணுகின்றோம் அந்த வார்த்தை தான் இன்னும் நமக்குள்ளே வந்து வாசமா இருக்கின்றது நம்ம ரட்சித்திருக்கிறது அதற்கான ஆண்டவருக்கு நன்றி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த மூன்றாவது சம்பவம் எப்படி ஆயிற்று போல சிறுபிள்ளை என்னுடைய சரீரத்தை போல அவர் சரீரம் மாறிற்று தேவ சத்தத்தை கீழ்ப்பிடித்தபடியால் அந்த சத்தம் இந்த வல்லமையுள்ள சத்தம் அவனை குணமாக்கிற்று என்று நாம் காணுகின்றோம் ஹலே இலையா ஹலே தேவனுக்கு மைமை உண்டாவதாக இவர் சென்பதாதிகாரம் ஆறு ஏழு வசரங்களை ஒருவர் செய்யலாம் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி தரையிலே துப்பி உமிழ் நீரினால் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவா குளத்திலே கழுவு என்றார் சீலோவா என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வையா தேவனுக்கு மயி உண்டாவதாக அவனுடைய கண்ணில என்ன செய்வார் ஆண்டவர் வல்லமையுள்ளவர் தானே எல்லாருசி வல்லமை உண்டு அவருக்கு உமிழ் உமிழ்நீர்னால ஒரு சேரை உண்டாக்கி அவருடைய கடல பூசி நீ போய் சீலவம் குளத்தில் வேறு குளத்தில் கழுவாத சீலவங்குளத்தில் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் அனுப்பப்பட்ட ஊழிய காரணத்தில் போய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள் உன்னுடைய திறக்கப்படும் என்று கருத்து சொல்லி இருந்தார் அப்படியே செய்து பார்வையடைந்தான் உமிழ்நீரை நீங்கள் வெட்டி பாருங்க ஒரு மெடிசன் ஆகும் இந்த உமிழ்நீர் இந்த உமிழ்நீர் கையில் காயம்பட்டால் கிராமங்கள்லாம் கையில் அதை ரத்தத்தோடு சூப்புவாங்க சூப்பி அந்த உமிழ்நீர் அதில் பட முடியாத செய்வார்கள் அடிக்கடி அந்த உமிழ்நீரை தொட்ட தொட்ட அதில் போடுவார்கள் குடமாக முடியாது அதுக்கு ஒரு இது உண்டு இந்த நாய்களை பாருங்கள் மற்றவர்களை பாருங்கள் இதெல்லாம் அடிமட்டு விட்டுனாலும் நாக்கு கொண்டு தான் நைக்கும் கொண்டு நிற்க அந்த உமிழ்நீர்னால் அது சுமாய்க்கும் என்று நாம் காணுகின்றோம் ஆண்டவராகிய தேவன் நமக்கு பற்பல வழிகளையும் காண்பித்திருக்கின்றார் பற்பல வழியிலேயே நாம் நன்மை பெற்றுக் கொள்ளும் நமக்கு ஆலோசனை தந்திருக்கின்றார் அந்த ஆலோசனை செய்யும் போது அதில் என்ன செய்யும் கத்தடைய சத்தம் வல்லமையை நாம் அதில் பார்க்க முடியும் கத்தடைய சத்தம் வல்லமை செயல்படும் என்று நாம் காணுகிறோம் அதற்காக ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் தேவனுக்கு மயமண்டதாக ஹலையலையா எங்களுடைய ஓடியத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய உண்டு நாங்கள் காத்திருந்து கர்த்தனுடைய சத்தத்தை கேட்டு ஆலோசனைபடி ஒவ்வொரு காரியங்களையும் செய்த எல்லாமே அதாவது சக்சஸ் ஆகி அது பிறருடைய பார்வை வித்தியாசமாக தெரியலாம் என்ன இதெல்லாம் இப்படிதான் செய்த சோமாகணுமா என்று எண்ணலாம் இல்லை கர்த்தனுடைய சத்தம் நமக்கு அதாவது அது என்ன சொல்லுகின்றதோ அது என்ன முறையில் வெளிப்படுகிறதோ அதற்கு நாம் கீழ்படியும் போது ஆண்டவர் அங்கே செயல்படுகிறார் என்றுண்டு நடுஜாமத்துல கேட்கிறார்கள் போன் பண்ணி அடுத்த நிமிஷத்துல விடுதலை உண்டாகிறது அல்லவா பின்னா ஒரு கட்டளை எடுகின்றார் அதுவும் செய்யப்படுகின்றது அப்படினால் கர்த்தருடைய சொத்தம் வல்லமை உள்ளது அலையா அலேலையா கச்சாடி நிரப்புங்கள் என்றால் நிரப்பணும் கொண்டு மொண்டு கொண்டு போங்க என்றால் போடும் வந்தது என்று எண்ணூக சத்திற்கொழியும் போது அப்படி ஆகிறது என்று நாம் காணுகிறோம் அதற்காக ஆண்டு நன்றி செலுத்துகிறோம் இந்த குருடருடைய கண்களில் சேற்றை பூசி சீலவன் குளத்தில் போய் கழுவி பார்வை அடைந்து கொள் என்று ஆண்டோடு சொன்னார் அப்படியே அவன் சீலோகுளம் எங்கே இருக்கிறது என்று தேடி போய் அதில கழுவினான் அந்த சீலோகுளத்தை நாங்களும் ஒரு தடவை பார்க்க கருத்திர உதவி செய்தார் ஹெலே லுயா ஹெலேலுயா கொஞ்சம் போல தண்ணீர் அது இப்ப இடங்கள்லாம் மாறி வேற இடமாக மாறி இருக்குதார் அதே இடம் அந்த இடத்தை நான் பார்த்தோம் ஆனபடியால் அருமையானவர்களே கத்துடைய சத்தம் வல்லமை உள்ளது கத்தோட சத்தம் மகத்துவம் சத்தத்தை யார் நம்பி விசுவாசித்து கீழ்படைந்து அதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில அந்த சத்தம் வல்லமையோடு வழிப்படும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால கத்தோட பரிசுத்த நாமத்துக்கு மையமே அவையே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஆனால் கத்திர சமுதிரம் வந்திருக்கிறாருமே யானை கத்தடைய பிள்ளைகள கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறேன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் கத்துடைய சத்தாம் வல்லமை உள்ளதுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று வாசிக்கும் போது அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்கள் அவர் சத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயனால் உன் தேவநாயகத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவநாயகத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது தேவநாயகி சத்தத்துக்கு செவி கொடுக்கும் இப்பொழுது என்னையோ எழுதப்பட்டிருக்கிறது கத்துடைய சத்தத்துக்கு உண்மையாக சொவி கொடுக்கணும் கத்துடைய சத்தத்துக்கு யார் உண்மையாக சொவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படி சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மேல வந்து அவர்களுக்கு காலையிலேயா பெற்றுக்கொள்ள முடியும் நான் கத்திற்குள்ள இருந்தோம் பர்சுத்தாய் பெற்றிருந்தோம் கத்தோடைய வார்த்தை எல்லாவற்றையும் நம்புகிறது இல்லை அதுல அவிசுவாசங்கள் குழப்பங்கள் அதுல பலகனமான எண்ணங்கள் நம்மள வரும்போது அது தேவனுடைய தூரமாக்கி விடுகின்றது அந்த கத்தினுடைய சத்தம் அந்த உள்ள சத்தம் நம்முடைய வாழ்க்கையில தலையிட அது நமக்கு அதாவது நன்மை கொண்டு வர முடியாத தடைகளை அது வகுத்து என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் இப்படி அருமையான கற்றுடைப்பிள்ளைகளை நீனால் ஆசீர்வாதங்களில் சத்தத்துக்கு சத்தத்துக்கு கீழ்படிய வேண்டும் கீழ்படியும் அப்படியே ஆகும் அப்படியே சோகமான அந்த பிறவி குருடன் அப்படியே கழுவிடைய சத்தத்துக்கு செபிகொடுத்து அந்த போய் கழுவி அவன் பார்வையடைந்தவனாய் காணப்பட்டான் முப்பத்தெட்டு வருஷமாக ஆஹ் அருகாமைய படுத்து கிடந்த மனிதன் கத்துடைய வார்த்தை நம்பி எழம்பினான் கத்துடைய வார்த்தை நம்பி முப்பத்தெட்டு வருஷமாக காத்திருந்தான் கத்துடைய சத்தம் பேன்ஸ் செய்தது என்று நாம் காணுகின்றோம் குடிந்திருக்கிற அருமையான கத்திர பிள்ளைகளை நாமும் கத்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்போம் உண்மையாய் சொவி கொடுப்போம் கத்துடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் கத்துடைய வார்த்தையை நம்புவோம் கத்தட அது கிருசியும் காலங்கள் பிந்தினாலும் கத்திர வார்த்தை பொய் உரையாது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் அலையலுயா குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது காலம் சென்றும் பொ சொல்லது அது நிச்சயமாகவே நிறைவேறி தீரும் இல்லையிலா நான் எப்படி உங்களை என்னை கற்று ரட்சித்து இருக்கின்றார் யோபனுடைய வாழ்க்கையை பாருங்க அதாவது நான் அடிக்கடி சிந்திக்கிறது தான் அவரை போல ஒரு விசுவாசம் இந்த பூமியில் இன்று இருக்கிறார்களா இருக்கிறோமா இன்று யாருக்கும் இழந்து விட்டாரு அவரோட கடவுளை ஒரு வாரத்தை சொல்லிகூட தூசிக்கவில்லையே குறை சொல்லவில்லையே அவரை பிலகினப்படுத்துவதற்காக தேவாசிர்வாதத்துக்கு தூரமாக்கும் முடியாத எத்தனையோ சூழலைகள் வந்தது நண்பர்கள் சொன்னாரு சொன்னா நீங்களா சொன்னால் உத்தமத்து நான் அவருடைய பாதத்தை விழுந்து அவர் பணிவேன் அலையலுயா அப்படிப்பட்டவர் பெரிய பர்சுத்வான் அப்படிப்பட்ட பர்சுத்வான்கள் நம்மில எழும்ப வேண்டும் அருமையானவர்களே ஆ தேவருக்கு மகிமை உண்டாவதாக அந்த தேவன் தேவனுடைய சத்தத்திற்கு தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற உத்தமர்களை கருத்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் வாழ்க்கையில் உண்டான சிற்சில பாதுகாப்பு பாதுகாப்புகளுக்காக இறைவனை மறந்து ஆராதனை மறந்து இருக்கிற இத்தனை பேர் உண்டு அவர்களது இறைவனுடைய சத்தத்தை கீழ்ப்பிடுகிறவர்களா இல்லவே இல்லை அருமையான கருத்துடைய பிள்ளைகள தேவனாகி கருத்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருப்பது அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் சத்தம் என்று சொல்லுகிறார் சரியாக தெரிந்து கொள்வோம் வேதத்தை நன்றாக வாசிப்போம் இருக்கிறவர்களை கடைபிடிப்போம் அவைகளை நம்புவோம் இருக்குமா என்று எண்ணி ஏமாந்து போகக்கூடாது கர்த்தரமை ஆசீர்ப்பார் தேவனுக்கு மையமை உண்டாவதாக இந்த பிரகாரம் செய்து நாம் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு தேவாசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை வழி நடத்துவராக திருச்சபை குறித்த கர்த்தனுடைய சுத்தம் பெரிதாக இருக்கிறது நேற்று இரவிலே நடக்கும்பது ஆரானை ஆ ஒரு பெரிய நம்ம மத்தியில நம்முடைய ஆலயமும் கொள்ளாது இடமும் கொள்ளாது அவ்வளவு பெரிய ரஷ்ய அதாவது அப்படிப்பட்ட ஒரு பறவை வந்து இறங்கிறது நான் கண்டேன் அலையிலேயா அதற்கு எதிராக ஒன்று நிற்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பறவை எனக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த குழந்தைட்டு ஏகிற மாதிரி இருந்தான் பர்சுத்தாவிடன் வெளிப்படக்கூடிய காலம் வந்திருக்கின்றது என்று இறைவாக்கு சொன்னதை நான் உணர்ந்து கொண்டேன் கீழே ஏராளமான தூதர்கள் வெண்முடையோடு அவர்கள் பறக்கிற ஸ்டேஜில் அப்படியே ஆலயத்துள்ள உலாகிக் கொண்டிருப்பதையும் நான் ஏற்று பார்த்தேன் அதற்காக கத்திரம் ஆண்டவர் தன்னுடைய மகத்துவமான செய்களை தம்முடைய உன்னதமான வல்லமையை வெளிப்படுத்தும் காலம் நெருங்கொண்டிருக்கிறார் வெளிப்படக்கூடிய வேலை வந்திருக்கிறபடி பிள்ளைகளே வார்த்தை நம்பி நமது மூலமாக உங்களுக்கு என் மூலமாக கருத்துடைய வல்லமையான சத்தம் துணைக்க முடியாத அந்த சேனைக்கு முன்பாக தேவன் சத்தமிடுவார் என்பதே முன்பாக கருத்து சத்தமிடனுடைய சத்தத்திற்கு உண்மையாக அவருடைய சத்தத்திற்கு கற்பனைகளையும் கைகொழும் கர்த்தன் மேலேயும் சொல்லிப்பார்கள் தேவனுக்கு மயமாண்டாவதா மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய அனந்தன் நகர் ஆசாரி சானல் கறை நாகர்கோவில் நகர் ரெண்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு